வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா மனிதர்களை நேசி அவர்களுக்கு தொண்டு செய்வர்களின் ஆசைப்படாமல் இருப்பதில் கவனமாக இரு ஆம் மனிதர்களை நேசி அவர்களுக்கு தொண்டு செய் ஆனால் அவர்களின் பாராட்டுதலுக்கு ஆசைப்படாமல் இருப்பதில் கவனமாக இரு என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்